நற்றினை நேயர்களுக்கு இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் இன்றைய மகளிர் தினத்தை முன்னிட்டு நற்றினை குழுவினரின் சார்பாக காலையில் எல்லோருக்கும் வாழ்த்து செய்தி அனுப்பியிருந்தோம் வாட்ஸ்அப் வழியாக நிறைய சகோதரிகள் அதற்கு நன்றி தெரிவித்து பதில் அனுப்பியிருந்தாங்க அவங்க எல்லோருக்கும் இதன் வழியாக நம் நட்டினை குழுவினரின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் நம்ம ஆராய்ச்சி மணியில் பெற்றோர் குழந்தைகளுக்கு உறவு அப்படிங்கிறத பற்றி கேட்டிருந்தோம் ஒரு சிலர் இதில் கருத்துக்களும் சொல்லியிருந்தாங்க ஒரு நண்பர் வந்து நேற்று ஃபோன் பண்ணியிருந்தார் அவர் வீட்டில் நடந்த ஒரு சம்பவத்தை அவர் வந்து பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் நான் சொன்னேன் அப்படியே நான் அதை ரெக்கார்ட் பண்ணி போட்டுருனேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவர் சொன்னார் இல்லை சார் இது போட்டால் வீட்டில் பிரச்சனை வரும் ஆனால் இந்த விஷயம் எல்லாேருக்கும் தெரியணுங்கிறதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன் அதனால் என் பேரை நீங்கள் சொல்லாமல் இந்த கருத்தை மட்டும் நீங்கள் எல்லாேருக்கும் சொல்லிடுங்க அட்லீஸ்ட் இதை கேட்குற யாராச்சும் ஒருத்தவங்க ஒரு குடும்பத்தில் ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சுன்னா கூட அது சந்தோஷம் தேன் அதனால் அதை சொல்லி சொன்னார் அது என்ன விஷயம் அப்படின்னா பெண்கள் நினைத்தால் ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் அது வந்து ஆண்களை விட பெண்களுக்கு அந்த இயல்பு இயற்கையிலேயே ஆண்டுவான் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறது நடைமுறையில் நம்ம பார்க்குறோம் இது வந்து பெரும்பாலான குடும்பங்கள் நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தேன் இது ஒன்றும் புதிதான ஒரு விஷயம் இல்லை இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில் நடந்த அந்த சம்பவம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவருடைய அம்மா மேலே அவர் வந்து ரொம்ப உயிருக்குயிராக அவங்க அம்மாவை நேசிக்கிறார் கடவுளுக்கும் மேலே தன்னுடைய அம்மாவை வந்து நேசிக்கக்கூடிய ஒரு நபர் அவர் அம்மா வந்து கிராமத்தில் இருந்துருக்கிறாங்க ரொம்ப நாள அங்கேயிருந்தாங்க அப்புறம் சரி ரொம்ப நாளாக ஆச்சு வயசாயிருச்சு செஞ்சிங்க வாங்க அப்படின்னு சொல்லி தன்னோட வச்சுக்கலாம்னு சொல்லி வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காரு அவர் மனை வீட்டை எங்கேயே எடுத்துக்கிறாரு அவங்களும் சரி ஓகே வரட்டும் நல்லது நமக்கு வந்து வீட்டில் ஒரு பெரியவங்க இருந்தாங்க நல்லா ஹெல்ப்பாக இருக்கும் வரட்டும் ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த கிராமத்தில் இருந்த தன்னுடைய அம்மாவை தன்னோட இருக்க சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு இன்னும் அவர் எப்படி ஏன்னா அவங்க அம்மாவோடய ஃபோட்டோ எப்போவுமே பரிசில் வச்சுருப்பார் அவருக்கு எப்போ ஒரு கஷ்டம் வந்தாலும் எந்த ஒரு சந்தோஷம் வந்தாலும் எப்போ வந்தாலும் அம்மாவோட ஃபோட்டோ எடுத்து பார்த்துக்கிறதுல அவருக்கு ஒரு திருப்தி அந்தளவுக்கு அம்மாவே நேசிக்கக்கூடிய ஒரு நபர் அதனால அம்மா கூட்டி கொண்டாந்து வச்சுக்கிறான்னு சொல்லி வீட்டில் வச்சுருந்துருக்கிறாரு வந்த உடனே பசங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு அவருக்கு வந்து ஒரு பொன் குழந்த ஒரு ஆண் குழந்த ரெண்டையுமே வந்து பாட்டினா ரொம்ப உயிராக இருப்பாங்க அந்தளவுக்கு அந்த குடும்பத்தில் பார்த்தா ஒரு வித்தியாசமான ஒரு சந்தோஷம் வந்திருக்கு ரொம்ப நல்லாவே இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க இவங்கள என்ன பண்ணால் ஈவினிங் வந்து லீவ் ஆஃபீஸ் முடிஞ்சு வரைக்கும் ஏட்டாங்க அது வரைக்கும் இவங்க குழந்தைங்க பார்த்துக்குவாங்க அதனால வீட்டில் ஒரு அவங்களுக்கு ஒரு திருப்தி வீட்டில் அம்மா ஒரு பெரியவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்தளவுக்கு நல்லா போய்கிட்டு இருந்த ஒரு குடும்பத்தில் என்ன ஒரு மாற்றங்கள் எப்படி நடந்தது அப்படின்னா அந்த அம்மாவுக்கு என்னென்னா ஊரில் இருக்கும்போது அவங்க டிவி பார்க்கறது அவங்களுக்கு மிகப்பெரிய அவங்களுக்கு வாழ்க்கை பூராமல் டிவி தான் அவங்களுடைய பொழுதுபோக்கு அப்போ சாப்பிடக்கூட மாட்டாங்க ஆனால் டிவி பார்க்கணும் அந்த மாதிரியான சீரியலில் வந்து ரொம்ப ஒரு மூழ்கி போகக்கூடிய ஒரு நபர் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஈவினிங் ஆச்சுன்னா வீட்டில் வந்து டிவி ஈவினிங்கில் அவங்க வீட்டில் எப்பவுமே டிவி ஓடிக்கிட்டு தான் இருக்கும் டிவி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இந்த பசங்க ஸ்கூல் விட்டு வந்த உடனே அதாவது நல்லா படிச்சுக்கிட்டு இருந்த பசங்க இந்த பாட்டி ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் இவங்களும் சேர்ந்து உட்காந்து டிவி பார்க்க ஆரம்பிச்சுருக்காங்க இதை வந்து அம்மாக்கிட்ட இவங்களும் கொஞ்சம் ஆசைக்காக சொல்லி பார்த்துருக்காங்க அம்மா இந்த மாதிரி பசங்க படிப்பு கெட்டு போயிடும் நீங்கள் கொஞ்சம் அதெல்லாம் குறைச்சிக்கோங்க அப்படின்னு அவங்க அம்மா சரி சரின்னு தவிர அவங்களால அதை விட முடியலை அப்போ என்னாச்சு இந்த பசங்க வந்து நல்ல அதாவது ஸ்கூல்லே கிளாஸ்லையே ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துக்கிட்டு இருந்த பசங்களுக்கு படிப்பில் கொஞ்சம் கூட ஆரம்பம்லாம் போயிடுச்சு அதாவது பேரண்ட்ஸு அதாவது இவங்கள வந்து டீச்சர்ஸ் வர சொல்லி குழந்தைங்களை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க ஏன் நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தது பசங்க ஏன் இப்படி ஆகிட்டாங்க என்ன வீட்டில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவங்களும் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க அப்போ அவங்க சொல்கிறாங்களாம் நீங்கள் வந்து உங்கள் அம்மா அப்பா உங்கள் அம்மாவை நல்லா வச்சுக்கணும்னு சொல்லி அவங்கெல்லாம் வந்து வாழ்ந்து முடிச்சவங்க அவங்க வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சிருச்சு இனிமேல் அவங்க அவங்களுடைய உடல்நலத்தை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும் இதெல்லாம் வந்து வளர பிஞ்சுங்க இதுங்களுடைய லைஃப்பு கெட்டுப்போச்சுன்னா வீணாக போச்சுன்னா ஏன்னா படிப்புங்கிறது இந்த காலத்தில் ஒரு மிகப்பெரிய விஷயம் அது கெட்டு போகிறதுக்கு ஒரு விஷயம் காரணமாக இருக்குன்னா நம்ம வந்து அந்த விஷயத்தைத்தான் நம்ம தவிர்க்கணுமே நம்ம குழந்தைங்களுடைய லைஃப்பை வந்து நம்ம ஸ்பைல் பண்ணக்கூடாதுன்னு எவ்வளோ சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அவங்க அந்த அம்மாவுக்கு இப்போ கிராமத்துக்கு திரும்பி போகிறதுக்கு அவங்களுக்கு மனசில்லை ஏன்னா இந்த வீடு இங்கே இருக்கிற சூழல் எல்லா வசதிகள் இது எல்லாமே போச்சு அவங்கள திரும்பி அவங்களுக்கு வீட்டுக்கும் போய் சொல்ல முடியலை பார்த்தா அந்த குழந்தைங்களுடைய படிப்பு ரொம்பவே குறஞ்சி போச்சு ரொம்ப கெட்டு போச்சு அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியலை ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் ஆஃபீஸ் போகிறதுனால ஈவினிங்கில் வந்து அந்த குழந்தைங்களை அவங்க வர்றதுக்கு எப்படி ஏழு மணி எட்டு மணி ஆகும் அவங்க முன்னாடி இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணுவாங்க அவங்களா படிச்சுருவாங்க டியூஷனுக்கு போவாங்க அதாவது இப்போ டியூஷனுக்கு போனாலும் பேருக்கு போகிறாங்களே தவிர அவங்களோடைய கவனம் போகிற டிவியில் தான் இருக்குது அது டியூஷன் ஒன் ஹவர் தான் போயிட்டு டக்குனபடியாந்து உட்காந்து டிவி பார்க்குறது அந்த அம்மாவை இவங்க திருத்த முயற்சி எடுத்தும் பலன் இன்னும் சொல்லப்போனால் அந்த அம்மா வந்து ஒரு டீச்சராக இருந்தவங்க அதனால் அவங்க நினச்சாங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு நல்லா சொல்லி கொடுத்து அவங்கள வந்து ஒரு பாடத்தில் படிக்க வைக்கிறதில் நம்பர் ஒன்னாக கொண்டு வந்திருக்க முடியும் ஆனால் அவங்க அந்த செயலை செய்கிறதை விட்டுட்டு நான் வந்து இவ்வளோ நாளாக பசங்களுக்கு எவ்வளோ சொல்லிக் கொடுத்துறேன் இனிமேல் நான் எனக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒதுங்கிட்டு அதை சொல்லிக் கொடுக்காட்டையும் பரவாயில்ல வீட்டில் சும்மா இருந்தாங்கன்னா கூட அட்லீஸ்ட் அந்த குழந்தைய நல்லா படித்து நல்லா வந்திருப்பாங்க ஆனால் இப்போ அவங்களுடைய எதிர்காலத்தையும் கெடுக்கிற மாதிரியான ஒரு வேலை நடந்துக்கிட்டுருக்கு அதை தான் அந்த நண்பர் சொன்னார் என்னால் என்ன பண்ணுறதுனே தெரியலை ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்க அம்மாவையும் வீட்டை விட்டு போங்கன்னு சொல்ல முடியலை இல்லை கொண்ட ஏதாவது இதில் ஹோமில் ஏதாவது சேர்த்து விடலான்னு கூட நாங்கள் பிளான் பண்ணிணோம் ஆனால் ஊரில் எல்லோரும் எங்களோட ரிலே ரிலேட்டிவ்ஸ்லாம் பார்த்து அவங்களுக்காக எங்களுக்கு அந்த குடும்ப கௌரவத்துக்காக நாங்கள் அதையும் எங்களால் செய்ய முடியலை கிராமத்துக்கே நீங்கள் திரும்பி போங்கன்னு கூட நாங்கள் ஓப்பனாக சொல்லிட்டோம் ஆனால் அவங்க நான் போக மாட்டேன்னு வேற சொல்லிட்டாங்க இது மாதிரியான ஒரு சூழலை இப்போ நாங்களே வந்து ஒரு நல்லது செய்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம செய்யப்போக இப்போ அது எங்கள் குடும்பத்துக்கே ஒரு பெரிய அடைஞ்சல் இந்த கஷ்டத்தில் நாங்கள் எப்படி மேலே போகிறோன்னு தெரியலை பார்த்தா எங்களுக்கு கஷ்டம் வந்தால் கூட நாங்கள் அதை பொறுத்துக்குவோம் ஆனால் எங்கள் குழந்தைகளுடைய எதிர்காலம் இந்தளவுக்கு பாதிக்குது இது என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அவர் என்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்டார் எனக்கும் ஒன்றும் ஆலோசனை என்ன சொல்கிறதுன்னு தெரியலை அம்மா முக்கியமாக குழந்தைங்க முக்கியமாக யாருக்காக யாரை விட்டு கொடுக்குறது இது ஒரு மிகப்பெரிய ஒரு இடியாப்பு மாதிரி இருக்குது இதை எப்படின்னு தீர்க்க முடியாது ஆனால் இதில் வந்து ஒரே வழி அந்த அம்மா வந்து இவங்களுக்காக விட்டு கொடுத்து தெரிந்து முடியும் ஆனால் அவங்க வந்து எப்படின்னா இந்த போதை மருந்துக்கு அடிமையானவங்க இருக்காங்கள்ல அதாவது ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்களுக்கு கூட மறுவாழ்வுக்குன்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்காங்க விட சேர்த்தா கூட அவங்களுக்கு ஏதோ சில வைத்தியங்கள்லாம் பண்ணி மாற்றிடுவாங்க ஆனால் இந்த மாதிரி டிவி சீரியலுக்கு அடிமையான நபர்களை அதிலேருந்து மீட்கிறதுக்குன்னு எந்த ஒரு அமைப்பும் கிடையாது அவங்கள வந்து மாற்றவும் முடியாது ஏன்னா அந்த மாதிரியான ஒரு அடிமைகளாக இருக்கிறாங்க இது மாதிரியான சம்பவங்கள் நிறைய குடும்பங்கள் நடந்துக்கிட்டு இதை கேட்கக்கூடிய அந்த இது மாதிரி தவறுகள் செய்யக்கூடிய நபர்கள் யாராவது அம்மாக்களோ அப்பாக்களோ வயதானவர்கள் இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் பெற்றோர்கள் சில பேர் பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க குழந்தைங்களை உட்கார வச்சுக்கிட்டு அவங்கள ஹோம்ஒர்க் பண்ண சொல்லிட்டு இவங்க உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டுருப்பாங்க இந்தமாதிரி சம்பவங்கள் நடக்குது இது மாதிரி தன்னுடைய அதாவது குழந்தைகளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படின்னா இது போன்ற தவறுகள் வீட்டில் நடக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு சிலர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எல்லோருக்குமே இந்த கருத்து ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த நண்பர் இதை வந்து நன்றினி மூலமாக பகிரச் சொன்னார் அவருக்காக இந்த கருத்தை நான் இதில் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் இந்த ஆராய்ச்சி மூலமாக இதை கேட்கக்கூடிய நண்பர்கள் இதன் மூலம் பயன்பெறுவார்கள் என்று இந்த மகளிர் தினத்தில் நாம் நன்றி உறவுகளை வணக்கம்